ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாங்மகம் இன்றுமுதல் பரமேஸ்வரனுடைய அனுகிரகசக்தியைப் பற்றியும் ஸ்ரீ மகாசிவராத்திரியினுடைய மகாத்மத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம் என்ன மகா சிவராத்திரி வரது பெரிய புண்ணியகாலம் அந்த சமயம் நாம் சிவராத்திரி விரதத்தினுடைய பெருமைகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் கூடவே பரமேஸ்வரனுடைய அனுகிரக சக்தியை நாம் தெரிஞ்சுக்கணும் அதை இன்று முதல் பார்ப்போம் மேலும் இதுதான் சரியான காலம் சிவராத்திரி மகா சிவராத்திரி வருது இப்போது ஒன்றும் ரெண்டாவது அக்னியினுடைய பெருமையை தான் நாம் விரிவாக பார்த்துட்டுருக்கோம் பரமேஸ்வரனுடைய சுரூபமே அக்னின்னு வேதம்னு சொல்கிறது ருத்ரோவா ஏஷயத் அக்னி அப்படிங்கிறது வேதம் பரமேஸ்வரன் ருத்ரன் அக்னிஸ்வரூபம் தீத்தே தனுபோராயா சிவானியா ரெண்டு விதமான சரீரம் அக்னிக்கு அக்னிஸ்வரூபத்தில் உள்ள பரமேஸ்வரனுக்கு ஹோராத்தனோ சிவாத்தனோரான்னா உக்ரமான ஸ்வரூபம் சாந்தமான ஸ்வரூபம் இப்படி ரெண்டு விதமான ஸ்வரூபம் பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு வேதம் மரணிக்கிறது அந்த உக்ரமான சுரூபத்தையும் சாந்தமான சுரூபத்தையும் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் அவருக்கு உள்ள அனுகிரக சக்தி இதையெல்லாம் பார்க்க போகிறோம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும் இத்திஹாசத்தில் சொல்கிற போது கலோ லிங்கார்ச்சாயாம் பவதி இந்த கலியில் லிங்கரூபமாக உள்ள பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதன் மூலமாக பரதரா முக்திஹி மோட்சத்தையே நாம் அடைய முடியும் அப்படின்னு இத்தியாசம் சொல்கிறது சந்திரமூகீஸ்வரரை நாம் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு சாக்சா பரமேஸ்வரனான மகாபிரிவாலே நமக்கு செய்து காட்டியிருக்கார் பரமேஸ்வரே பரமேஸ்வரனை எப்படி ஆராதிக்கிறது குருவை நாம் எப்படி ஆராதிக்கிறதுங்கிறத ரெண்டு விஷயத்தையும் மகாபிரிவா நமக்கு ரொம்ப முக்கியமாக செய்தே காட்டியிருக்கார் ஏன்னா சந்திரமூலீஸ்வர பூஜை மட்டத்தில் சந்திரமௌலேஸ்வர பூஜைக்கு என்ன பலம் அப்படின்னா முக்கியமாக மூன்று பலங்கள் சொல்லப்படுறது நம் சாஸ்திரங்கள்ல என்னன்னா ஈசான சர்வ வித்தியானாம் அத்தனை வித்தியைகளுக்கும் அதிபதியாக உள்ளவர் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனை நாம் ஆராதிக்கிறதுனால நமக்கு அத்தனை வித்தைகளும் நமக்கு பலமாக கிடைக்கிறது மேலும் ஐஸ்வர்யத்துக்கு குறவே இருக்காது அஷ்டைஸ்வரியங்களும் நமக்கு சமர்தியாக இருக்கும் தானியங்கள் தனம் பசுக்கள் புத்திர சந்ததிகள் தீர்காயுசு இவைகளுக்கெல்லாம் தான் பேர் இவைகளுக்கு குறவே இருக்காது மூணாவது கடைசி காலம் அனாயாசமாக இருக்கும் அனாயாசமாக நமக்கு கடைசி காலம் போகும் இது மூணு தான் நாம் பிரார்த்திக்கிறோம் பரமேஸ்வர பூஜைக்கு ஆன பிறகு கடைசியில் அனாயாசேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ துய் பக்தி மச்சிஞ்சலாம் பரமேஸ்வரா கடைசி காலம் அனாயாசமாக போகணும் வியாதிகள் வந்து நோய்கள் வந்து இழுத்துட்ருக்கப்படாது வினா தைன்யேன ஜீவனம் ஒரு டம்ளார் ஜலம் சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா நானே எழுந்து போய் சாப்பிட்றா போல எனக்கு சரீர ஆரோக்கியம் இருக்கணும் எல்லாத்துக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்க்கிறா போல இருக்கப்படாது தேகிமே கிருபையா சம்போ இவைகளை தான் ஷம்போ நீ அனுகிரகம் பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே ஒன்னிடத்துல பக்தி எனக்கு குறையவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பலனுக்காகவா மகாபிரிவா பூஜை பண்ணுறா படிப்புகள் நிறையா வர்றதுக்காக பூஜை பண்ணுறான்னா இல்லை அத்தனை படிப்புனுடைய சுரூபமாகவும் பெரிவாக இருக்கா வித்யாஸ்வரூபி அத்தனை படிப்பும் அவரை தான் சொல்கிறது ஐஸ்வர்யத்துக்குன்னு அவர் எங்கேயுமே போக வேண்டாம் அவர் மனசினால நினைச்சா போகும் ஐஸ்வர்யங்கள் அவ்வளவும் வரும் அவர் யாத்திரை போகிறபோது நடந்த அனுபவங்கள்லாம் நாம் கேட்டால் தெரியும் ஒரு இடத்துல போய் இறங்கினா எங்கேயோ சம் இங்கேருந்தோ லாரியில் வந்து அரிசி பருப்புகள் சாமான்கள் வந்து இறங்கிறது எத்தனை சாமான்கள் வந்து இறங்கிட்டோ அத்தனை சாமான்களுக்கும் விநியோகத்துக்கு ஜனங்கள் வரா அப்படி இச்சா மாத்திரம் ஜெகத் சிருஷ்டின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே சிருஷ்டி பண்ணக்கூடியவா பிரிவா அவருடைய யாத்திரை அனுபவங்கள்லாம் கேட்டா தெரியும் கடைசி காலம் அனாயாசமாக இருக்கணும்னு பண்ணாரான்னா அவர் ஜீவன் ஈஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு அந்திம காலம்னு உண்டோ கிடையாது அநாதி அவருக்கு ஆரம்பமும் கிடையாது கடைசியும் கிடையாது அப்போது அவர் எதுக்காக சந்திரமூலீஸ்வரர் பூஜை பண்ணார் அப்படின்னா லோகசங்கிரகமேவார்த்தம் அப்படிங்கிறார் கீதையில எதுக்குன்னா நம்ம சிஷியர்கள் அத்தனை பேரும் நம்ம பார்க்குற லோகஸ்தனுபர்த்ததே நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய சிஷ்யால் அத்தனை பேரும் செய்வான் செய்து காண்பிக்கிறா பெரியவா சந்திரமௌழி பரமேஸ்வரனை இப்படி ஆராதிக்கணும் பஞ்சாயத்தன பூஜையை பண்ணி இப்படி ஆராதிக்கணும்னு நமக்காக பண் பண்றா சந்திரமௌழீஸ்வர பூஜையை நமக்காக பெரிவா பண்ணி காணிக்கிறா குருவனுடைய ஆராதனையை அப்படி பார்க்கணும் ரொம்ப ஸ்ரத்தையா ரொம்ப பக்தியோடு பெரியவா பண்ணுறத பார்த்தா நமக்கு பெரிவா சொல்லி கொடுக்குறா இப்படிதான் நாம் செய்யணும் இப்படி ஆராதிக்கணும் பரமேஸ்வரனை அப்படின்னு பஞ்சாயத்தனம்னு அஞ்சு தெய்வங்களை வச்சு நமக்கு ஆராதிக்கிற முறையை ஆதிசங்கரர் நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் ஆதிசங்கரர் அதே பரமேஸ்வரன் அந்த பஞ்சாயத்தன பூஜையை நம்ம வரைக்கும் செய்து காண்பிக்கிறதுக்காக மகாபெரிவாலாக வந்து அனுகிரகம் பண்ணினார் நம்ம வரைக்கும் செய்து காட்டியிருக்கா இந்த பஞ்சாயத்தின பூஜையை அப்படி ஆராதிக்கணும் பரமேஸ்வரனை இந்த பரமேஸ்வரனுடைய பெருமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்ல புராணங்கள்ல நம்ம வரைக்கும் வேதம் வந்திருக்கு வேத சிவ சிவோ வேதகான வேதகான சிவம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்னேதரூப்பின்னு பரமேஸ்வரனுக்கு பேர் அது அனாதி வேதம்ங்கிறது அபௌர்வேஜம்னு பேர் ஒருத்தராள் செய்யப்பட்டது வேதம் அது அனாதி ஆதி கிடையாது இத்தனை வருஷ இத்தனாவது வருஷத்திலிருந்து வேதம் இருக்குதுன்னு நாம் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது வேதத்துக்கு அனாதின்னு பேர் அபௌர்வஷேஜம் ஒருத்தரா செய்யப்பட்டது இல்லை ரிஷிகள்லாம் நமக்கு இதை காண்பிச்சிருக்கா ஆகையினால்தான் ரிஷிகளை மந்திர திரஷ்டாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் மந்திர திரஷ்டாக்கள்னு பேர் மந்திரத்தையே நமக்கு காண்பிச்சிருக்கா மகர்ஷிகள் அதனால மகர்ஷிகளுக்கு மந்திர திரஷ்டாக்கள்னு நாம் சொல்கிறோம் நமக்கு பரமேஸ்வரன் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ருத்ரம்தான் நமக்கு ஞாபகம் வரும் ருத்ரம் பூரா பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுற ருத்ரத்தினால நாம் பண்ணுறோம் வேத சிவ சிவோ வேதா வேதாத்யாயி சதாசிவஹா வேதமே பரமேஸ்வரன் அந்த வேதத்தை படித்த வேத அத்தியனம் பண்ணின பிரம்மணாவில் பார்த்தா நாம் பூஜை பண்ணுறோம் ஏன்னா வாழே இப்போ ஈஸ்வரஸ்வரூபம் ஏன்னா வேதமே ஈஸ்வரன்னு அந்த வேதத்தை ஆராதிச்சுருக்காளே அதை தன்னுடைய புத்தியில் ஏற்றின்னு இருக்கா வேறு எந்த வித்தியும் இல்லாமல் சுத்தமாக இந்த வேத வித்தியை ஏற்றின்னு இருக்கிறவா சதாசிவஹாவளே பரமேஸ்வரனுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவளை பூஜை பண்ணுறோம் அந்த வேதத்தில் பரமேஸ்வரனை அற்புதமாக சொல்கிறது ஸ்ரீருத்ர பிரச்சினம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ருத்ரத்தனுடைய பெருமையை நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்